அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நுழையும் முதல் நபராகவும் அதிலிருந்து வெளியேறுவோரில் கடைசி நபராகவும் இருக்க வேண்டாம் நிச்சயமாக அதுதானின் களமாகும் அவன் தன் கொடியை அங்கு நட்டு வைக்கிறான் என்று நபி சல்லாக அவர்கள் கூறினார்கள் இரண்டு நான்கு ஐந்து ஒன்று